எல்லா பொருளும் என்று எழுதும் ஏற்றில் தம்பிரால் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட அம்புய மரரால் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் கூண் நிமிர்ந்ததன் தேவை அந்த பாசுரத்துல வாழ்காந்தனர் பானவராணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குதன் ஒரு தொடர் அது இந்தறைவன் திருவருளால் எண்ணி பாடியது அல்ல வந்தது அங்க வேந்தனும் ஒங்குதன்னு சொன்னது இங்க கூட இருந்த அந்த கூண்பாண்டியனுக்கு ஆசீர்வாதமாச்சு இதுவரைக்கும் கூணா இருந்தான் நிமிஷம் அப்போ அவருக்கு இருந்த அந்த நோயை போக்கியது வெப்பு நோய் போக்கியது மட்டுமல்ல இந்த இதுவரை தான் அறியாமையினால் சிற இருந்த அந்த அறியாமையை நீக்கியது மட்டுமல்ல உடம்பில் இருந்த கூணும் நீங்குத்தான் கூண் நீங்கிய பாண்டியன் எதனால வேந்தனும் ஓங்குகிற ஒரு சொல் அந்த பாட்டுல இடியதா வந்தது அது இவருக்கு அப்ப பாண்டியன் இப்பொழுது கூண் நிமிர்ந்தவனாக இருக்கிறான் ஏடு செல்லும் பொழுதுமையோர்கள் எல்லாம் நீடிய வாழ்த்தில் போட்டி நிமிர்ந்த பூ ஆடியல் யானை மன்னன் அற்புதம் எய்து நின்றான் மாடு அஞ்சி பதைப்புடன் பணி இவங்க அருமையா மகிழ்ச்சி படுறாங்க ஆனா அமனர்கள் எல்லாம் ரொம்ப துன்பே இதில் தோற்றமானால் நாங்கள் எதில் ஏறுவோம் கடிவில் ஏறுவோம் என்றார் நெருங்கி கொண்டிருக்கிறது காலம் அல்லவா அதனால ஆற்றின் மேல் செல்லும் ஏடு தொடர்ந்து எடுப்பதற்கு வேண்டி காற்றின விசையில் செல்லும் கடும்பறி ஏறிக்கொண்டு கோஷ்தொழில் திருத்தவல்ல கொலைச்சரை ஆர்வின் சென்றார் ஏற்றியர் கொடியினாரை பாடினார் ஏடு தங்க இந்த பாடல் எதிர்த்து போவதில்லை எதிர்த்து போனதை நல்ல அமைச்சர் போக முடியும் ஞான சம்பந்த பெருமாள் அந்த ஏடு நிற்பதற்கு ஒரு பாட்டு பாடுனாராம் வன்னு தொடங்குற பாட பாட்டு பாடோடே அந்த ஏடு அப்படி ஒரு பக்கம் உதவி இவரும் சென்றார் எடுத்தார் தலையில் வைத்து போற்ற மீண்டும் கொண்டு வந்து கொடுத்தாராம் அந்த ஏடு தங்கியடம் ஏடகம் என்று சொல்லுகிறோமே பெரிய ஏடகம் என்று சொல்றான் எடுத்துக்கொண்டு வந்தாராம் வன்னிங்கிற அந்த தலை மிசை வைத்துக் கொண்டு தாங்க மகிழ்ச்சி பொங்கல் அலைவரல் கரையில் அங்கு இனி தவற வேறு சிலை போற்றி மீண்டும் தன் தனிவா தெய்வ மறைமகள் குறைத்த ஞானம் உண்டவர் தம்பால் வந்தார் அதை எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து கொடுத்தாராம் மற்றவர் பிள்ளையார்தான் மலரடி வணங்கி போற்றி கொட்டவர் முதலாயுள்ளோர் காணமும் கொணந்த ஏடு பத்திரிய கையில் ஏந்தி பண்பினால் யாருக்கும் காட்ட அற்றல் பெத்த தொண்டர் அறவொழி எழுந்ததன்றே பாருங்க வாதம்னா வாதமா காட்டணுமல்ல அதனால அதை கொண்டாந்து கொடுத்தாராம் கொடுத்தவன் ஞானசம்பந்தம் காட்டினாராம் ஏதோ திருவருளால் இந்த ஏடு எதிர்த்து சென்றது அடியனால் அல்ல திருவருளால் எதிர்த்து சென்றதுன்னு எல்லாருத்தையும் காட்டினாங்களாம் அப்ப என்ன அப்ப வென்றது எது ஞான சம்பந்தரோட வென்றார் அதனால எல்லாரும் வென்றாங்கிறதுக்கு வெற்றி வாழ்கங்களை என்ன பண்ணாங்க அறஒலி செய்தாரலாம் அரகரண பார்வதி பதையே அரகர மகாதே எனவே வெற்றிக்கு அப்படித்தான் சொல்லணுமே தவிர நாம் மாதிரி கைதட்டுவதெல்லாம் கூட அப்படி செய்தாரலாம் அந்த அன்பர்கள் எல்லாம் ரொம்ப அருமை உம் பாட்டு வந்து ஆஹ் சரி நூத்து மன்னவன் மாறன் கண்டு மந்திரி துண்ணியில் என்று கூற பொன்னையாரு பாண்டியன் என்ன சொன்னார் அரசர் எப்ப தோற்றம் என்றால் கடிவில் ஏற்றுங்க சொன்னாங்க என்ன அமைச்சரு அப்படின்ட்டு ஏன்னா தானே இருக்கக்கூடிய அமைச்சர்தான் அதை நிறைவேற்றின அமைச்சர் சொன்ன உடனே என்ன புகழியில் வந்த ஞான பொருங்கவர் அதனை கேட்டு இகலிலும் இங்கதான் எல்லாரும் கேள்வி வைப்பான் என்னன்னு கேட்டா சரி அவங்கதான் அப்படியே கடுவில் ஏறினா கூட இவர் ஏன் தடுத்து எல்லாம் புகழியில் வந்த ஞான பூங்கவர் அதனை கேட்டும் எதனை கேட்டும் அமைச்சரை கொண்டு கடுவில் ஏற்றுக என்று சொன்னதை கேட்டும் கூட நம்ம ஞானசம்பந்த இருந்தா எப்படி இருந்தாராம் இகலிலும் இகழிய எனினும் தனிப்பட்ட முறையில இவருக்கு அந்த தமிழர்களுக்கு எந்த வித கருத்து வேற்றுமண்டை வம்பு இல்லை எனினும் என்ன செய்த இருந்து தகவீரா சமண செய்த தன்மையால் அண்டர் என் பண்ணணும் தனக்கல்ல தான் அறிவரோடு கூட அந்த முதல் முதல் எங்க தங்கியிருந்தார் ஒரு சத்திரத்தில் சார் அந்த சத்திரத்துக்கு வந்தவர்கள் என்ன செய்தார்கள் இந்த விவரம் எல்லாம் அப்ப ஒண்ணும் ரெண்டு பேரும் தகராறுல ஒண்ணும் இயல்பா இது இதுல இருந்து திருமலைக்காட்டுல இருந்து வருது பந்து வேற ஒண்ணு உங்களை ஒண்ணு கப்பறாங்களே நேரம் கோயிலுக்கு போயிச்சு நேரம் அந்த மடத்துக்கு போய் தங்கிச்சு வேற எதுவும் ஒண்ணும் செய்யவும் இல்லை அப்படி இருக்கும்போது என்ன பயன்படுத்தின காலையில சொன்ன சிவகாசி பயன்படுத்திட்டாங்க இல்ல சிவகாசி பயன்படுத்து அந்த இரும் வாழ் மடத்தில் யார் வச்சாங்க தீ வச்சாங்க ஆதலால் இது தகும் என்று கருதி வாழா இருந்தார் எது தகும் இது செய்யறது திருவள்ளுவர் அங்க இருந்து என்ன அப்படின்னு இங்கே கொலையில் கொடியாறை வேந்த ஒருத்தல் பைங்கூல் களை எட்டத வணக்கம் ஆமா நீங்க பயிரெல்லாம் நடவங்க செடியெல்லாம் நடது நடும்போது நல்ல செடி வளர்க்குறதுக்கு சல்பைட் எல்லாம் வைக்கிறீங்க அங்க கொஞ்சம் களை அங்கங்க இருந்து என்ன பண்றீங்க அடியோட பிச்சுருங்களேன் ஏன் அதை போய் பிக்குறீங்க அதுவும் பயிர் தானே அல்லடா பயிர் மாதிரி இருந்து பயிரை கெடுக்கறது தெரியுத அதனால நாங்க எடுக்கிறோம் விவசாயி திருவள்ளுவர் அதனால பைங்கூள் களை கட்டாதே ஏன்டா நமக்கு ஏதாவது காணி இருக்கா என்ன ஏதோ ரெண்டு ஏக்கர் இருக்கிற என்ன போடுவீங்க நெல்லு போடுவீங்க என்ன என்ன நெல்லு போட்டா ரொம்ப ஜாக தண்ணி பாய்ச்சுவோங்க ஆனா அப்பப்ப களை எடுத்துருவோங்க களை எடுக்கலன்னா போடும் விவசாயிக்கு வழங்க முடியாது ஒன்றுமே செய்யவில்லை கேட்பான் அதான் இங்கே நான்கு தீங்கு செய்தாங்க என்ன முதல் தீங்கு என்ன முதல் தீங்கு நாலாவது ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட்டர் கேட்கிறான் தமிழர் கடிவேத்தது ஒரு வயலும் கேட்கறது அவ்வளவு நாங்க மக்காடானாங்கல்லாம் ஏண்டா நீ கேட்டு நாங்க பதில் சொல்ல வேண்டியது எங்களுக்கு தெரியாதான் சித்தான் உட்கார் தெரியல நீங்க ஒண்ணு பதில் சொல்ல நீ கேட்கலையேன்னு சொன்னது தவிர இதை கேட்கற அது ஏன் கேட்க மாட்டேங்கிற என்ன செஞ்சுட்டான் வைத்து வலியுன்னு நீங்க நீக்க முடியல என்ன பண்ண அக்கா அதுவும் வந்துப்பான்னு சொன்னாங்க அக்கா நாங்க வரமாட்டோம்ப்பா அப்படின்றது எனவே தான் வந்தேன் அக்கா நீக்குனாங்க ஏன்டா தம்பி இனிமே சௌரிமாரா தென்னையை வச்சுருண்ட ஆமா அக்கா அப்படின்னு இங்க இருந்துட்டது என்ன நாட்டுக்கோ மொழிக்கோ உங்க சமயத்துக்கோ தனிப்பட்ட முறையிலோ அல்லது பொது முறையிலோ செய்து என்ன அப்படி ஒரு தனிநபரை வரலாற்றி வச்சு யானை நாலாவது கல்லையே கட்டி தூக்கி போட்டே விட்டீங்கப்பா ஆயினும் அந்த பரமசாது சாதுவாகவே இருந்த ஏன் அந்த அறத்தை நம்ம ஞான சம்பந்தர் கடைபிடிக்கவில்லை அவனுறான் நமக்குள்ள நமக்குள்ள ஏன் அதெல்லாம் திருக்குறள் தான் தீர்வுன்னு ஆமா ஞான சம்பந்தர் ஏன் இதுக்கு பேசாம இருந்தார்னு கேட்டா தமிழர்கள் தனக்கு செய்த தீங்கல்ல தம்மோடு இருந்த அரியவர்களுக்கு செய்த அதனால் அடியவர்களுக்கு செய்த தீங்கை தலைவன் காப்பாற்றணும் அந்த தலைவன்கிற பொறுப்பில் அது சரியின் இது தனக்கே செய்த தீங்கு நாபுக்கருத்தன் திருவள்ளுவர் மிகுதியால் மிக்கவே செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விட அந்த குரல் யாரு நாவுக்கருத்தன் தனக்கு செய்தார் தாம் பொறுத்து விட்டார் ஆனா அங்கு அடியோருக்கு செய்தார் அதனால இதை நாங்க பரவாயில்லன்னு விட்டேன் தாஞ்சியில தீங்கு பரவாயில்லன்னு விட்டேன் என்ன தெரியுது நடத்தும் போது சொல்றது நான் தனியா இருந்து என்ன யாராவது பாடம் சொல்லிக்கிட்டு இடிவது செய்தா சுந்தரமூர்த்திய எடுத்து தாத்தனும் ஏன் உங்களுக்கு இருக்கவேன் பொறுப்பு நீ அந்த ஒரு மணி நேரத்துக்கு வகுப்பு ஒரு மணி நேரத்துக்கு நீ பொறுப்பு ஆனா அவனே என்ன சாத்த வந்தான் மிகுதியால் மிக்க தகுதியால் அப்ப தனி நபராரம் வேறு சமுதாயாரம் வேறு ஞான சம்பந்தம் செய்தது சமுதாயாரம் நாவுக்கரச தனிநபரம் இதுதான் காந்தியடிகளுக்கு தெரியல ஆமாமாமா தெரியலதான் தன்னை வந்து உதைச்ச போது காலை பிடிச்சு கொடுத்தார் அது ரைட் திருநாவுக்கரசர் போல நவகாலியில கற்ப அளிக்கலான்னு சொன்ன உடனே பொறுப்பு நோ தப்பு அதுதான் தப்பு அவருக்கு அவ்வளவு எல்லாம் சமுதாயரம் அங்கீழ் வாழ்வதைய பாண்டியர் காரணம் என்று சொல்லி இவர் தன்னுடைய தடுப்புபடு செய்தனாலே பொறுத்துக்கிட்டார் மிகுதியால் நிற்கவே செய்தார் தகுதியால் தகுதியால் வந்தார் என்ன தகுதி நீ போட்ட ஏழு நாள்ல வந்து ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அவரு இருதப்படுத்தாரு அருமையா அது ஏழாம் நாள் என்ன நினைச்சேன் ஏய் அந்த ஒரு கூடையும் முடம்புச்சிடுவாடான்னு நான் ஏன் உள்ள சாம்பலா இருக்கு வாரி கூட்டி போடலாம்னு நினைச்சேன் சரி இப்ப வந்தது இதெல்லாம் ஒலியும் ஒலியும் அந்த சாவி எடுத்து அதெல்லாம் கெண்டு திண்டுக்கல் பூட்டு பழைய கால பூட்டு நல்ல பூட்டு ஏன்னா அவர் வந்துடுவாருங்கிறதுக்காக உள்ள வச்சு நல்லா பூட்டி தொங்கி பார்த்துட்டு அந்த சாதியை எக்கலயே வச்சிருந்திருக்கிறான் ஏழு நாளம் ஆமா எவன் எடுத்துடாங்க அந்த சாதியை கொண்டாந்து போட்டு திறந்தான் மடக் மடக் திறந்து பார்த்தா கூட எல்லாம் வாழலாம் வாழலாம் நினைச்சான் அது என்னமா இருக்குது மாலை மதியமும் ஏன் மாலை மதியம் மதியம் என்ன அது மாலை மதியம் நிறைமதி நாள் பௌர்ணமி அதனால பௌர்ணமி என்னைக்கு என்னன்னு கேட்டா சூரியன் மறை எதோ இல்லையோ ஒன்னே சந்தர்ப்பம் அப்பவே எனவே அந்த நிலவுதானும் நிறைமதி நாளின் நிலவு என்பார் அந்த மாலை மதிய மூணு நிலம் இருந்தா எப்படி இருக்கும் நல்லபடியா இருக்கும் மாலை மதியும் பீசுனா நல்லது காச அடிக்கப்படாது தலையும் கலஞ்சி கூடும் மண்ண வாரியும் போட்டிருக்கும் தென்றலும் அளவா தலையும் கலையாம மண்ண போடாம ஆனா உடம்பெல்லாம் காய்ச்சல் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதீ அருமையான வண்டுகள் அப்படி மொய்க்குதான் ஏன் முயக்குது வெறும் தண்ணீர் இருந்தா வண்டுகள் முயக்காது கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் எ பிற ஆட்சியும் எங்கோனும் போன் பொங்கும் மடு அப்படி இருந்தது அவர் சரிங்களா அப்படின்னா எப்படி சார்புடியும் தகுதியால் வென்று விட அவருக்கு இருந்த தகுதியினால் அதை வென்ற அதனால் தனிநபர் அரசினாலே திருநாவுக்கரசர் அந்த அந்த தமிழர்களுக்கு எந்த தீங்கும் செய்யல சமுதாய அரசினாலே ஞானசம் வந்த பெருமான் தான் தீங்கு செய்யல தானுக்குத்தானே சபதம் பண்ணிட்டு நான் இறப்பேன் விட்டுட்ட எனவே இது சமுதாய அறம் அது தனிநபர் அறம் மனத இவை இவை இப்படி எல்லாம் தம்பி பையங்களுக்கு சொன்னாதான் எப்படி தெரியும் ஒண்ணு சொன்னான் அதனால ஏன் ஏன் அவன் சொல்லாட்டியும் நம்மளே வினாவை எடுத்துக்கிட்டு இவர் விளக்கணும் திருநாவுக்கரசர் வேறுப்பா இவர் நிலை வேறு இப்ப திருநாவுக்கரசரும் இவனு பட்டிமண்டம் போடுறத திருநாவுக்குற பிராந்தமா இருந்தா இவர் விட்டு விட்டா இருக்காத இந்த திருமுறைகளிலே இதெல்லாம் பட்டிமன்றம் போடவே கூடாது ஏன் கருத்துக்காவது அடுத்த வரை தாக்கணும் கருத்தரங்கு வைக்காம தவிர பட்டிமன்றம் வைக்கக்கூடாது கருத்தரங்கு தன் கருத்தை வலியுறுத்துவது பட்டிமன்றம் மற்றவங்களை மறுக்கணும் பேச்சுக்காக மறுக்கும் கீவா ஜெகநாதன் நம்முடைய இவர் ஜிசுப்ரமணியம் அண்ணாமலத்துல ஜிசுபிரமையோடு இருந்தார் தமிழாராய்ச்சி தொகுதியில தலைவராக இருந்தார் இவர் வெள்ளம் வாழணும் எங்க நாலு பேரையும் தூக்கி பட்டிமன்றத்துக்கு ஒரு தரம் போட்டாங்க நான் போட்டதுல நான் எல்லாம் வர்றதில்ல யான இல்ல இல்ல வாங்கன்னு சொன்ன என்ன அப்படின்னா அவசியமில்லாத பட்டிமன்றம் தம்பியரில் திறந்தவர் யார் அனுமனா இலக்குவனா நான் அனுமான் கட்சி கீவாஜனால் ஒரு நான்கு மட்டும் போனேன் இனி இந்த பிறவியல் பட்டிமன்றம் செல்வதில்லை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி வேண்டாம் அவர் என்ன கீவா ஜெயாதான் நல்ல பெரியதான் இருந்தாலும் அது பட்டிமன்றம் தொலைஞ்ச உன்னா எங்க இலக்குவன் எங்க இலக்குவன் ஆயிடறான் அப்புறம் எங்களுக்கு நான் அனுமான் எங்க அனுமான் ஆயிருந்தோம் ஆமா அதான் பட்டி மாட்டோம் இந்த குளறல் தான் அதனாலதான் வேணாங்கறது வேணாங்கிறது எங்க தம்பி அவர் பறன சாலை அமைச்சுங்களா இதெல்லாம் செய்தார் செய்தாரு மாதிரி அந்த பறந்த எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த அல்லையாண்டமை இந்த மேனி அழகனும் அவளும் தெரிஞ்சு அந்த ஒரு பாட்ட ஒரு மாதிரி மேம்பாட்டு அதெல்லாம் போட்டு கொடுத்தார் இந்த அனுமன் என்ன பண்ணார் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஏன் மாதிரி நான் அப்புறம் உடனே சும்மா இருக்க முடியுதோ இதெல்லாம் ஆனா அவ்வளவும் அவரு நல்ல படுத்த வைணவரா இருந்தா நாராயண நாராயண நாராயண கதவு ஓடிபடுவோம் ஆமா ஆமா இப்படி சொல்லாமான்னு அனுமனும் வணக்கத்திற்குரியவர் இலக்குவன் வணக்கத்திற்குரியவர் அல்லவா அதனால அப்படி நான் என்ன சொன்னேன் அந்த இலக்குவன் அந்த எங்க உடன் பிறந்த தம்பி வந்து குடிசை இட்டு வரை பாது காட்டுல பாதுகாத்தாருன அந்த குடிசை கட்டுறத ஒரு அஞ்சு ரூபா பணம் கொடுத்தா அந்த காலத்துல படியில போறவங்க கட்டி கொடுத்துருவான் கடலையும் கடந்து எதிரி அந்த பெண்ணையும் கண்டு மீண்டும் மீட்டுக் கொடுத்தா தான் எங்க அனுமனால் தான் முடிந்தே தவிர ஒண்ணு முடியாது அப்புறம் என்ன பண்றது எங்க அனுமனாயிட்ட குடிச்ச போறது எவளும் செய்யலாம் இந்த மலையை தூக்க முடியுமா சஞ்சீவ் மலையை தூக்க முடியுமா கடல் கடக்க முடியுமா கடந்த அந்த பெண்ணை காண முடியுமா கனியாடியை வாங்க முடியுமா இதெல்லாம் செய்ததுயா எங்கள் அனுமன் எனவே எங்கள் அனுமனி இப்படி இதெல்லாம் என்ன தீன்னு அவசியம் இல்லைன்னு அவசியம் இல்லாத பேச்சு தீர்ப்பு என்ன அனுமன் தான் தீர்ந்து போச்சு அது பொண்ண எல்லாம் அப்படியே செஞ்சு போச்சேன் அப்ப இலக்கணும் ஒண்ணுமே இல்லையா முருகா முருகா இதனாலதான் கூடாதுங்கிறது அதனால பத்தி மட்டும் கருத்தரங்காய் அந்த அவங்ககிட்ட சொன்னப்ப தினைவேளியில இந்த அருமையா ஆஹ் வாழ்காந்தனர் வானவராணினும் ஒருவர் வீழ்க தண்பனர் இன்னொருவர் வேந்தனும் ஓங்குக ஒருவர் ஆழ்க தீயது எல்லாம் அறம் நாமமே சரியா இருபது நிமிஷம் அப்படி கொடுத்துட்டா நேர நெருங்கி போனாதான் முடியும் அந்த இருபது நிமிஷத்துல அது என்ன பண்ணுவாங்க இந்த இருபது நிமிஷம் ஆனவட அந்த பேச்சாத மட்டும் தெரியும்படியா ஒரு புலூர் தெரியும் இருபத்தி இரண்டாவது மணிக்கு எல்லாரும் தெரிய சிவப்போடி தெரியும் ஏன் எல்லாரும் தெரியணுமா சத்தியம் இப்படித்தான் தெருவெளி அந்த தெருவெளி அதுக்கப்புறம் தான் ஒரு காலத்துல சில இருந்தாங்க கல்லூரி இங்க இருந்தது நம்ம இதுகிட்டே இப்ப டவுனு ஜிங் இப்ப எல்லாம் எங்கேயோ போட்டுது ரொம்ப அருமையா எனவே அது போட்டோம் என்ன சொன்னோம் எந்த பாட்டியா ஆமா எனவே அப்போ ஏன் வந்துவர் விளக்கவில்லைன்னு சொன்னா தன் கீழ் வாழ்வாருக்கு படத்துல வந்தவுடனேயே எந்தவித தீங்கு செய்யாத இருந்த போது நெருப்பு வைத்ததுனால இந்த தண்டனை அவர்களுக்கு தேவைதான் என்று ஞான சம்பந்தர் வாழாயிருந்தார் அதுக்கு என்ன குரல் கொலையில் கொடியாறை வேர்ந்து ஒருத்தல் பைங்கோல் களைகட்டது நல்ல வேலை ஞான சம்பந்தரோடு அந்த அடிவர் இருந்ததுனால தப்பிச்சாங்க ஞான சம்பந்தர் இல்லாத அந்த அடிவர் மட்டும் இருந்தா அத்தனை ஆற்றல்வங்களுக்கு கிடையாது அத்தனை பேருமல்ல போயிருப்பான் அப்ப கொலையில் கொடியாது தானே எனவே பைங்குள் கலையற்றே என்று கேட்டாங்க இப்படியாக இருக்க புன்பொடை பண்புடை அமைத்தனாரும் பார் உலோர் அறிகுமாற்றால் பட்டு நின்ற கழுத்தறி நிறையில் ஏற்ற நண்படை ஞானம் உண்டார் மடத்து தீ தீ நாடியிட்ட குண்டத்து என்னாயிரவரும் ஏறினார்கள் உடனே அவர்கள் சொன்ன சொல் மாறாமல் அந்த நேர்னால் மகிழ்ச்சி சார்ந்தது அவ்வளவுதான் தோற்றவர் கடிவில் ஏறி தோற்றிட தோற்றுத்தம்பம் ஆற்றடைய முன்னர்வோரை அடிவினால் ஆழ்ந்த தம்பம் வேற்றொரு தெய்வமின்மை விளக்கிய பதாகை தம்பம் போற்று சீர்பிள்ளையார்தான் போல் செயும் அதனால இப்ப அவர்களுடைய அந்த தோற்றதும் அது மாதிரி கழிவேறியதும் அல்லவா ஆனா எனவே இதன் வழியாக என்ன சைவசமயமே ஞானசம்பந்த ஏற்ற வெற்றி கொடி வெற்றி கொடி என்றெல்லாம் சொல்லி செய்கிட பார்த்தா தென்னவன் தனக்கு நீர் சிறப்பு செல்வர் தந்தார் அப்பா இத்தனை நாளா பாண்டி மன்னன் திருநீரே அணியில நடுப்புற கமணருடைய சார்ந்ததுனால இந்த வைத்தொலி வந்த போது இவர் கையினால தரவுனது முதல் முறை இப்பொழுது திருநீரே தந்த வாங்கினா திருநீர் வாங்கினா எப்படி இடணும்னு இருக்கு சம்பிரதாயம் இருக்கு திருநீர் வாங்கி இந்த கையில வச்சு அப்புறம் எடுத்து அப்படியே வாங்கினோம்னா இதுல ரெண்டு பேருக்கும் தகுதி இருக்குது கொடுக்கறவரும் ரொம்ப அளவா கொடுக்கணும் சிவ சிவ ஆஹ் ஆகு ஆறு அளவு இட்டி தாயினும் கடிலை நார திருவள்ளுவர் அது மாதிரி உருவனு ஏன்னா அப்பதான் இவங்க வாங்கி அப்படியே நிறைய கொடுத்தா இடதுக்கு வரணும் இங்க வரணும் அங்க வரணும் இது யாருக்கு எல்லா விதி இந்த விதி தெரிஞ்சிருக்குல்ல தெரிஞ்ச நான் என்ன கையில தான் வாங்குறேன் இடது வைக்கிறேன் ஏன் வைக்கிறேன் நான் செய்த பா கண்ண ஆப்ரேஷன் செய்த போது சொல்லிவிட்டார் கோவிந்தராஜன் போது அதனால இனி தெருநீரை இடும்போது நீங்க அண்ணா தான் என்னீங்கன்னா கண்ணில் படும் கண்ணில் எந்த தூசியும் இதுவும் படக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றணும் என்று சொன்னார் அதனால் நன்றாக தெரிந்தும் இப்படித்தான் அண்ணா திற வேண்டும் என்று தெரிந்தும் இப்படித்தான் புரிந்துடுகிற தலை எழுத்தன் அவர் படக்கூடாதியா அப்ப அன்பில் அமைச்சரா இருந்தார் லாலுடிலா இருந்ததுனால அவரே ஒரு நாள் நேரம் வந்துட்டாரு அதனால இன்னொரு கோந்தராஜம் ஐயாயா அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையா செய்தே அப்பெல்லாம் அந்த கண் இன்னொரு கண் இணை வைப்பதெல்லாம் அப்ப அறுவை சிகிச்சைதான் இருந்தது சிவ சிவ என்ன பண்ண எனவே அப்படி அந்த திருநீர் எல்லாம் கொடுத்தார் இட்டுக்கிட்டாராம் யார் நம்முடைய அஹ் தூய நீர் அணிந்து கொள்ளன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்ற எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் இதனால மன்னவனே நீர் அணியாத போது மன்னவன் எப்படி குடிகள் இருந்தான் இவர் இந்த பாண்டி மன்னன் அங்க கொடுத்து வாங்கின அங்க இருக்கிற அத்தனை பேரும் அரகரா அரக மகாதேவ மகாதேவன் மன்னனியபடி குடிகளபடியா இருந்ததாம் எல்லாம் எனவே பாண்டி நாட்டே ஒரு பெரிய புரட்சி நடந்திருந்தது புனிதனாய் உயிர்ந்த போது நீதியும் வேத நீதி ஆகிய திகழ்ந்ததெங்கும் மேதினி புனிதமாக வெந்நீட்டில் விரிந்த ஜோதி மாதிரம் தூய்மை செய்ய அமனிருள் வாய்ந்ததென்றே இந்த வெண்மை வந்தது அமனாயிய மாய்ந்தது மீனவர்க்கு உயிரை நல்கி மெய் நரி ஊனமாம் தமணி நீக்கு உலகளாம் உய்ய கொண்ட வாய்மை ஞானத்தில் பெருகிவோங்க தேனல் கொண்ட நடந்ததென்றே கொண்டு பார்த்தா போதபரம்பரை மலர்ந்திருந்த செய்தவர் வயப்போன் பாதமலரை மதுரை எல்லாம் அந்த பாண்டி நாடெல்லாம் தலைக்கொண்டு போற்றியதாம் மறை எவர் வேள்வி செய்யவானவர் மாறியல்கள் இறைவண்ணன் நெறியில்வோங்க யுகத்தில் அவனியின்பம் குறைவிலினும் கூற்றி உதைத்தவர் நாமம் கூறி நிறைகளில் பிறவித் தொன்பம் நீங்கிட பெற்றதன்றி திருநீரு திரவியும் போக்கும் எல்லாவற்றையும் ஆக்கும் அதனால் அந்த பெருமி நீக்கத்தையும் செய்ய முடியாததான் அங்கையற்கிதனோடு அளவாய் அமர்ந்த என்னால் பங்கையச் செய்ய பாதம் பணிவன் என்றிருந்து சென்று பொங்குடி வெகு ஏறி புகழியார் வேந்தர் போந்தார் மங்கையற்காரும் மன்னனும் போற்றி வந்தார் இவற்றிற்கெல்லாம் காரணம் யாரு யாருக்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றும்புராணம் அதனால இவ்வளவு செய்தது ஞானசம்பந்தராயிருந்தாலும் இல்லை இல்லை இவை எல்லாம் நிகழ்த்தியது ஞானனின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயுலையும் போற்றி வந்தார் இப்போ யாருடைய போல் மிருந்தது அந்த பாலவாய் பெருமான் போல் மிருந்தது என்று கருதினாரு தவிர தான் இவ்வளவு தூரம் எல்லாம் வெற்றி பெற்றது அந்த முனைப்பு வரலிப்பு எனவே நேர சொக்கநாதர் திருக்கோயிலுக்கு சென்றார்களாம் சென்று என் நரும் பெருமை தொண்டர் யாவரும் மகிழ்ச்சியை புண்ணிய பிள்ளையாரை போலந்தடி போற்றி போத மன்னலா முய வந்த வல்லலாசம்மை கண்டு கண்ணினால் பயன் கொண்டார்கள் கண்ணினாட்டவர்கள் எல்லாம் செல்கின்ற பொழுது பாண்டி நாட்டவரெல்லாம் ஞானசுமந்தரை கண்டு ஆலவாய் அண்ணல் கோயில் அங்கன் முன் தோன்றக் பாலரா வாயர் மிக்க பண்பினால் தொடு சென்று பார்த்தீங்களா பாலராவாயர் என்ன நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பால் சாப்பிட்டது மூணு வயசுல எங்க இதுல சீர்காடுல ஆனா அவருக்கு பெயரே பால் அராவாயர் அது எப்படி ஏன்னா அன்னைக்கு அந்த மூணு வயசுல கொடுத்த பால கடைசியிலே வச்சுக்கிட்ட அந்த பாலினால் பெற்றது என்ன ஞானம் எனவே ஞானம் அறாத பரிமையால் உரையல் இருந்தார் பாலரா வாயர் என்றார் அப்பாலினால் பெற்ற ஞானம் தன் பால் என்றும் நீங்காமை பற்றி தான் எழுதக்கூடாது ஆனா பாலினால் வந்த ஞானம் ஆதரவு தான் பாலராவாயர் இந்த அருமையான சொல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் வச்சது வரணு முதலியா தனக்கு இருந்த ஒரு பையனுக்கு வைத்த பாலராவாயர் வைத்தது அவர் பெருமை நான் சொல்லிட்டு தான் வர கல்லூரி படிச்சு கல்லூரியிலே ஆசிரியர் அந்த பையன் பேருந்து வச்சதே கல்லூரி பையன் கெட்டல் பண்ணிருப்பானா இல்லையா ஏ என்னடா அவங்க அப்ப தாள அறாத வாயி எந்த எத்தனையோ பண்ணிருப்பான் அத்தனியை தாங்கிட்டு அந்த பையன் கல்லூரியில படித்த போதும் மாற்றிக்கொள்ளாமல் இன்னைய வரைக்கும் ஓய்வு பெற போறார் மாற்றிக்கொள்ளாம இருந்து அந்த தம்பியினுடைய உயர்வை காட்டுகிறேன் எனவே தந்தையின் உயர்வு இந்த பெயர் வைத்தது அதை எங்கும் அயாண்டும் மாற்றாமல் அதை போற்றி கொண்டு வாழ்ந்தது பையனுடைய பண்ணு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் எங்கேயும் சொல்லணும் கண்டிப்பா நம்ம ஒரு பையனை வச்சோம்னா முதல்ல வைக்கும்போது இது என்னப்பா பா என்ன எல்லாரும் என்ன குண்டோல் பண்றாங்க அப்படின்னு மதிய இடங்க வச்சுக்கடா ஓ மதிதான் அடகு இல்லை இதுக்கு இல்லாத வச்சு அதனால வைத்தது அவர் பெருமை அந்த வைத்த ஒன்றை கல்லூரி படிப்பிலிருந்தும் கல்லூரி வகுப்படுத்தும் பேராசிரியராக இருந்தும் எத்தனை பேர் பண்ணியிருப்பான் அதே கவலை இல்லை சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றே என்கிற உங்க பகுதி அது மாதிரி போறான் நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை இத ஆழ்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்க நம்ம ஊர்ல இருக்க நாலு பேர் நகைச்சு போறான் அப்படி இருந்த பெயர் அருமையான பாலராவாயன் பெயர் இனியானும் வைக்கணும் பாலரா வாயனை பூம்பாயம் என்ற அருமையான சொல் எனவே பாலராவாயர் மிக்க அன் பண்பினால் சென்று மாலை முகனும் போற்ற மண்ணினார் கோயில் வாயில் சீலமாத வத்தோர் முன்புனின் திணிந்து புக்கார் இதோ பெரும்பாலும் திருத்திருக்கோயில் நம்ம எல்லாரும் மாதிரி போயிருக்கிறோம் எனவே அருமையான திருக்கோவில் திருக்கோவில்ல அப்படி இறங்கினார் அதுக்கு முன்னே இறங்கி கோபுரத்தை கண்டவுடனே இறங்கிட்ட தென்னவன் தானுமியங்கள் செம்பியன் மகளார்தாமம் நன்னறி அமைச்சனாரும் ஞான சம்பந்தம் செய்ய பொன்னடி கவலம் போற்றி உடன் புக வெங்கலாம் மூணு பேரும் பின்னே போறாங்க புனிதர் கோயில் தன்னை முன் வளம் கொண்டு உள்ளால் தன்பயர் தலைவர் புக்கார் ஒரு நெறி எல்லாரும் கடைபிடிச்சிருக்கிறாங்க எல்லாரையும் சொல்லியிருக்காங்க முதல்ல உள்ளே சென்றால் அந்த கொடிமரத்துல இருந்து வணக்கம் தெரிவித்து வணக்கம் செலுத்தி விட்டு வளம் வந்துதான் உள்ள போயிருக்கிறாங்க இந்த குறிப்பை விடாமல் ஆகவே நாமும் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு வளம் வந்து அவங்க மூன்று முறை வந்து குறைந்தபட்ச ஒரு முறையாவது வளம் வந்து மீண்டும் எடுத்த மணி நேரம் உள்ளே போகாமல் வளம் வந்து செல்லுங்கள் நல்லது நல்லது எனவே இவர்கள் என்ன வளம் வந்து உள்ளே போனார்களாம் கைகளும் தலை கண்ணில் ஆனந்த வெள்ளம் பெய்யலாம் வேதம் முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே அரியனேனே அஞ்சலன் தருணவல்ல மெய்யனே என்று வீடல் ஆளவாய் ஒன்றுக்கு மேற்பட்டும் பாடினார் என்று இடம் கூறி விளக்கிய பெருமை நம்முடைய சேக்குலார் பெருமான பையவே சென்று பாண்டியர்காவியது அந்த மனத்துல தீ வைத்த பொழுது நீலமாமடத் ஆளவாயினான் என்பது வந்தவுடன் பெருமான பெருமானை வணங்கிய இந்த வீடல் பாடியது பாண்டி நாட்டுல சமண சமயத்தை வென்று பாண்டி மன்னன்ரச குற பாடியது அவருக்கே உரிய படிச்சிருக்க அதனால் திருமுறை எப்படி படிக்க என்று கேட்டால் சேக்கிடார் அவர் படிச்சது திருமுறை தான் இருந்தாலும் சேக்கிடார் படித்தது போல் படிக்க என்று சொல்லிட்டு அப்படி படிச்சிருக்கா எப்படி தெரியும் சரியாது எனவே அது போல நல்ல பல உள்ளே சென்று வேடலாளவாய் பண்ணலாம் ஒன்று வேறு இல்லைன்னு ஒடிவரந்த கோலம் மன்றில் நான் மறைகள் ஏத்த மாணவ உய்ய வேண்டி நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமம் என்று பூம் புகரி மன்னர் நின்று சிந்தமிழ் பதியம் பாட பாருங்க நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமம் ஆகும் என்று அந்த பாட்டுக்கு பொருள் விளக்கம் நினைப்பதே நின்றி நினைப்பதே நியமம் ஏன்னு பாடுகிறது அது அந்த அந்த முதலடியும் வேடலாளவாய் என்ற முதலடியும் இங்கே உன்னுடைய அந்த நினைப்பதே நியமே அந்த ஈர்த்தடிக்கப்படுத்திருக்கேன் நம்ம நினைக்கிறோம் தம்பி எல்லாம் கொஞ்சம் எழுதுறாங்க கூட கூட இருந்துதான் தெளிவு கொடுக்கறாரு இல்லைன்னா எனக்கு எழுதுறது நான் எழுதுறது எனக்கே தெரியாது பிறகு எனக்கு வழங்காது அப்படி இருக்கு இது போலதானே இது இருக்கும் அப்படி இருக்கு இவருக்கு சொல்லி எழுதணும் அப்படிதான் தொல்லாப்பையும் எல்லாத்தையும் எல்லாமே எழுதுனது ஒரு ஐம்பது அறுபது நூல் எழுதணும்னா சொல்லிக்கிட்டே வரணும் ஒருத்தர் எழுதிட்டே வரணும் நானா முடியாது அது ஏன் தலையெழுத்து அதை ஒரு ஒரு தலைப்பு மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு தலை மூவர் தமிழை சேக்கிறார் எவ்வாறு எல்லாம் எத்தனை தமிழ் முகந்தெடுக்கப்படுகிறது இனி அந்த அந்த தமிழை எவ்வாறெல்லாம் ஏற்று போற்றுகிறார் எழுத வேணாமா எழுத வேணாமா அதான் செய்தும் நம்முடைய தர்மயாத பதிப்பில் வெளிவரும் எனவே இப்ப பாருங்க இந்த பாடல எப்படி முகந்திருக்கிறார் வீடலாளவாய் என்பதை முதல் குறிப்பை முகந்தார் எடுத்துட்டு நின்றினி ஆடல் செய்கை நினைப்பதே நியமமாகும் அது ஈற்றடி எனவே முதலடியும் ஈற்றடியும் இப்படியெல்லாம் தென்னவன் பணி என்று தெருவாலவாயில் மேலும் வன்ன மாயால் மயங்கியானும் உண்மையான அறிந்திலேனி உருவினி தீர்த்தாட்கொள்ள இன்னொருள் பிள்ளையாளி சந்தனை இறைவன் என்றான் பாண்டி மன்னனும் ரொம்ப நன்றி உணர்வோடு பெருமானே உன்னை மறந்திருந்தேன் ஆனால் இந்த ஞானசம்பந்த பிள்ளையினாரல உன்னை மிகழ்ந்து நினைகின்றேன் என்னை மன்னிக்கணும் என்றெல்லாம் சொல்லி பெருமாண்டத்தில் விண்ணப்பம் செய்து கொள்கிறாராம் ஏன்னா அவர் ஒரு நாயனார் ஆகிறாரே எந்த சீரெடுமாறன் சீருடைப்பிள்ளையாரும் சிறப்புடைய அடியாரோடும் காரில் பொழிந்த கண்ட திரைவர்தான் வணங்கி காதல் போற்றி அங்கனும் தருதி ஏரியல் மடத்தில் உள்ளார் எனப்புக்கார் நேரம் மடத்துக்கு போனாங்க நீடு சீர் தென்னர் கோனும் நேரியன் பாவையாரும் மாடுதன் தெரிஞ்சு நோக்கி மாடிக்கு தண்ணில் போக அருமி அந்த மரபெல்லாம் ஒரு அடிவர் வந்தார்னா அடிவர் போகும்போது அடியவர் மடத்துல கொண்டு விட்டுட்டு அவங்க எங்க இங்க எல்லாம் சௌரியமா இருக்கலாம் என்ன ஏன்னா இந்த மடத்துல தங்கினது முன்ன மங்கையர்த்திக்கும் குலச்சியார்க்கு தெரியும் பாண்டிவனனுக்கு தெரியாது ஆனா இப்பொழுது அவரே வருகிறதுனாலே இங்க தங்கிருக்கலா சிவ சிவ சிவ சிவ ஏ இங்கப்பா ஒரு கம்பளம் ரத்தன கம்பளம் போட்டிருப்பா இங்க உங்களுக்கு வேற என்ன வசதி வேணும் அடியேன் எல்லாம் சொல்லியிருப்பார் அதெல்லாம் சிலது சொல்லியதும் சொல்ல நினைந்ததும் பலரும் இல்ல இல்ல எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்ல இல்ல எப்படி இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாம் செஞ்சிருப்பார் ஆஹ் இதெல்லாம் நடந்திருக்கும் அந்த மடத்துக்குள்ள சென்று பிறகு நாங்கள் விடைபெற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் அமைச்சருமாக எல்லாம் எங்க வந்தார் தன்னுடைய அரண்மனைக்கு வந்துட்டாராம் வந்து விட வந்து விட ஆஹ் நீடு தென்னர் கோணும் நேர் என் பாவையாரும் மாடு சென்று நோக்கி மாறிய தண்ணில் போக கூடிய மகிழ்ச்சி பொங்க கும்பிடும் இருப்பினாலே நாடியங்கிருந்தங்கள் நாதரை பாடல் உற்றார் பாருங்க அந்த மனத்தில் இருந்தவாறே சிலது பாடியிருக்கலாம் அதெல்லாம் என்னன்னாரு திரு இயமகத்தின் உள்ளும் திருநீலகண்டப்பானு அருடைய திறமும் போற்றி இந்த ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வருது அல்லவா ஒற்றுமை தேர்வது உகந்தது இருக்கையே என்று பாட்டு இருக்கு அது இருக்கையே இருக்கேன்னு ரெண்டு தரம் வரும் அது ஒரே சொல் மீண்டு வருவது எமகம் பேரு அந்த பதியத்தை பாடினார்கள் அப்போ இந்த பதியம் பாடிய இடம் எங்கே நம்முடைய எல்லா அரங்கல் முறையிலேயோ மற்றதுல எங்க போட்டிருக்கோம் திரு ஆளவாய்னு ஆனால் வரலாற்றின்படி எழுதினா என்ன பண்ணும் வீடாழவாய் சமணரை அழித்து மீண்டும் தம் திருமணத்தில் தங்கிய போடுவது அருடையது என்று சொன்னா தான் உண்மையான இடம் கூறி அப்படி ஒரு பதிப்பை போட்டிருக்கிறோம் ஞான பதிப்பு திரியான சம்பந்தர் திருமுறை ஒன்று தலைவரலாறு அல்லது பன்முறை ரெண்டும் அல்லாத வரலாற்று முறை பதிவு முற்று பண்ணதுனால தான் வந்த விளைவு சிவகாசியில பதிவிச்சு ரொம்ப அருமையா இருநூறு ரூபாய் மூன்று திருமுறையும் சேர்ந்துருக்கும் திரியான சம்பந்தர் திருமுறை கீழே வரலாற்று முறை என்று எந்த பதியும் எங்கே பாடப்பட்டது அதனால இந்த வேடலால் வாய் பாடப்பட்ட திருவால இதுக்கு முன்ன எல்லா பதிப்புலயும் ஆனால் திருவால வாயில் திருமடத்தில் மீண்டும் ஒவ்வொருமாக வந்து அவர்கள் வழியனுப்பிய பிறகு மடத்திலிருந்து அருடையது சேக்கலார் தரக்கம் அதனால அஹ் மண்ணில் இனிதமர்ந்திருந்தார் என்றே ஊடியன் மதுரையில்லார் புறத்துலார் அமர சேரும் பாடியும் அருகேவும் பள்ளியும் ஆனவெல்லாம் கீடுற பறித்து போக்கி கடல் ஒளி தூய்மை செய்து வாடிய பதிகளெல்லாம் மங்களம் பொலிய செய்தார் பார்த்தாங்க அந்த அருகில் இருந்த மரங்கனம் போக்குவரத்து எதுவுமே விட்டுட்டு எல்லாவற்றையும் எல்லாம் நீக்க அருமையா தூய்மை செய்யுது வெண்டி கோல் திருநீட்டு ஒளியினில் வழங்கும் மேன்மையும் படைத்தனும் போல மதுரை மாநகரம் வெண்டி திருநீற்று ஒளிய நீர் வழங்குமா அருமையான செய்ய மீனவன் தேவியாரும் கொலைச்சிறையாரும் மிக்க ஞான சம்பந்தர் பாதம் நாள்தோறும் பணிந்து போற்ற அருமை அருமை ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்க ஞான சம்பந்தருடைய இருக்கைக்கு மடத்துக்கு அந்த இரண்டு பேரும் அரசனும் அரசு வருவாங்க ஆமா பெரிய ஞானி இருக்கு அரசன் அருதிய தூச்சில் சின்ன விஷயம் அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு போகலாம் வந்து வணங்கி வணங்கிட்டு போலாம் போக ஆனத ஆனதன் பெயர் போனாரும் ஆலவாய் அமர்ந்தார் பாதம் ஊனமர்ந்து உளங்களின் துறையும் நாளில் செய்தவத்தால் திருபாத இருதேர்தாம் பெற்றெடுத்த வைதிக சூடாமணியை மாதவத்தோர் பெருவாழ்வை வைதிகளும் திருவிடத்தார் அல்பெற்ற பொருளை எய்திய பூம் புகழிலே மிக நினைந்தார் அப்பா இந்த ஐந்தாம் தலையாத்திரைக்கு வரல கூட ஏன்னா கூடவே அப்பா வருவாங்க இந்த ஐந்தாவது தலை யாத்திரைக்கு அந்த மாதிரி வரல இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து பல நாட்கள் ஆகின ஒரு மாதங்கள் கூட ஆயிருக்கலாம் ஏன்னா இந்த ஐந்தாவது தலை யாத்திரை தான் நீண்ட யாத்திரை நீண்ட யாத்திரை அந்த நீண்ட யாத்திரையிலே பிள்ளைய பாக்கணும்னா அப்பாவுக்கு ஞாபகம் வந்துட்டது எங்கே இதுல சீர்காடியில ஆனப்போ திருநாவு கரசர்பால் அவன் செய்த மானமலாமனுடன் வாது செய்து வெல்வதற்கும் மீனவன் தன் நாடு வெந்நேறு பெருக்குதற்கும் போனவர் பார்ப்பு உந்தபடி அறிவணனம் புறப்படுவார் உடனே பார்த்தார் தம்பி இப்ப எங்க இருக்குது அப்ப போனாம் கிடையாது ஆனா ஒண்ணு இப்ப இருக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் அந்த மூவர் காலத்துல இருந்தது கைலாசம் என்பது வேற எங்குமே சத்தியம் தமிழ்நாடே கைலாசம் ஆயிருக்கும் ஒரு வசதி இல்லாத காலம் ஏதேன்னு ஒண்ணுன்னா ஒருவர் தான் போய் நேரம் சொன்னாதான் தெரியுமே தவிர இல்லைன்னு தெரியாது இன்னைக்கு நாலு இதில் பார்த்தோம்னா காலையில டெல்லியில என்ன நடக்குது ரஷ்யாவில் நடக்குது அமெரிக்காவில் நடக்குதுன்னு தெரியுது அப்ப என்ன தெரியும் ஒருவர் வந்து சொன்னாதான் நேரடியா தெரியும் அதனால் அந்த காலத்துல நேரம் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் எங்க போலியிலிருந்து சீர்காலிலிருந்து புறப்பட்டு வர அஹ் துடி இடையால் தன்னோடும் தோணியில் வீட்டு இருந்தவரான் அடி வணங்கி அதன்பே அதை நின்றும் படிக்கொண்டு படி என் மேற்கொளவாம் பரன் கோயில் பணிந்தேற்கு வடிநடுவேல் மீனவன் வளநாடு வந்தனிந்தார் ஆமா பாட்டு வேகமா போகணும் இல்ல முடிக்கணும் இல்ல போட்டான் என்னன்னு கேட்டார் சீர்காழியில புறப்பட்ட பெருமானி வணங்கி புறப்பட்டார் வந்தார் இதோ மதுரை ஆலவாய் தங்களை வருக வருக என்று வரவேற்கிறது வந்துட்டாருங்க சரிங்கண்ணா ரெண்டும் ஜெயலலா விரைவும் செய்யலாம் ஏனவி வந்தார் வந்து மாமரை ஒருவளம்பதியர் இடை தங்கி வடிச்செல்வார் ஜெய்மரு நரும்பைந்தார் தென்னமந்தன் திருமதலை தாமணிந்து திருவால வாய்மணும் தனிநாதன் பூமருவு சேவடி கீழ் புக்கா ஆர்வத்தோடும் பணிந்தார் வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு தம்பி சம்பந்தன் பேரு சின்ன பையராக இருக்க அவர் எங்க தங்கி இருக்காருன்னு மோதல் கேட்கல முதன் மொதல் திருவால வாய்ப்பெருமானி வணிஞ்சினா அதெல்லாம் தான் நம்ம குடித்துக் கொள்ளணும் குடித்துக் கொள்ளணும் அங்க போனவன் போய் சென்று அங்க நரை பணிந்து போன அருகணிந்தார் தம் இவனவ இங்கம்மை கண் விடுத்த காடியார் இடையேது தங்குமிடம் திறனீட்டு தொண்டர்குலாம் சாருமிடம் செங்கமல திருமணம் அத்தி என்றே தெரிந்துரைத்தார் பார்த்தார் பெருமானி வணங்கின பிறகுதான் கேட்கிறேன் ஐயா இந்த மாதிரி சீர்காழிலிருந்து ஒரு தம்பி கூட சில கூட வந்திருப்பாங்க இங்கதான் இருக்கிறதா கேள்வி எங்கையான்னு கேட்டார் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழைச்சு கொண்டு போய் வைத்தான் அப்ப கோவிலுக்கு அந்த இப்ப இருக்க திருஞான சம்பந்தம் எழுபது தெற்காவணி மூல வீதி மதுரை என்று இருக்குதே திருஞான சம்பந்த திருமணம்னு பேருப்பான் அதுல இப்ப ஆதினமே இருக்கிறாங்க அந்த திருமணந்தால் தங்கியதுன்னு சொல்லுகிறாள் அப்படியானால் நம்ம கோயிலுக்கு ரொம்ப பக்கம் அது தெற்காவணி மூல வீதி இந்த புறம் வடக்காவணி மூல வீதி அந்த புறம் நடுவில் கோயில் இந்த ரெண்டு ஆவணி மூல வீதி எங்களுக்கு ரொம்ப சொந்தம் ஏன்னா தெற்காவணி மூல வீதியில ஞாபகம் முன்னேற நம்ம சுவாமிகள் நம்ம திருப்பணந்தாளுடைய எல்லாவற்றிற்கும் தலைமை வைப்பாங்க திருவிழையாடல் போலான்னு அங்க இருபத்தி நாலு நாள் நடத்தணும்னு அடைஞ்சு போனவங்க எங்கே மதுரை சொக்கநாத சரியா ஆறுன்னு பூஜை பண்ணும் அடைஞ்சு போனோம் சன்னிதானம் மதுரை ஆதினம் ஆறுக்கு சாப்பிடும் கேக்கு நம்ம அறையில் இருந்தா இப்ப சாப்பிட்டா புலவர் சூட சாப்பிடலாம் பிறகு சாப்பிட்டா ஆரை சாப்பிடணும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் பேசிட்டு சரி அப்படின்ட்டு போய் சாப்பிடும் ஆறு ஐம்பது பிளஸ்டர் நிக்க ஏன்னா ஆறு ஐம்பத்தஞ்சு சோக்கநாதர் கோயில் சும்மா அப்படி பக்கம் தான் உடனே வரும் வந்து அருமையா முன்னுரை மணி நேரம் பேசாது திருப்பனந்தால் காசி மடத்து சுவாமியாளருடைய இதனாலே இது அரைக்க நடக்கிறது பேசுவவர் பேராசிரியர் நார் பேசுங்க அப்படி இருந்த இடம் தெற்காவணி மூலவீதி வடக்காவணி மூலவீதின்னா ஒரு பட்டர் சுந்தரேச பட்டர் இருந்தார் அவர் அவங்க மடத்துக்கு வேண்டியவர் அவர் தாங்க வீட்டுக்கு வாங்க வாங்க ரெண்டு ஆவணி மூலவீதியும் அருமையா எனவே தெற்காவணி மூலவீதலாம் திருமணம் இருக்குது அந்த மடத்தை காட்ட செப்புதலம் அது கேட்டு திருமணத்தை சென்ற அப்பர் எழுந்தருளினார் என கண்டோர் அடிவணங்கி ஒப்பில் கோப்பில்லையா தமைக்கு ஓகை ஒடி செய்ய எப்பொழுது எழுந்தருள் சென்றதிரே அருமை அருமை அப்பர்ணா யாருன்னா அப்பான்னு அர்த்தம் அப்ப சுவாமிகள் காரணம் என்னன்னா அப்பன்னு நீங்க அப்பன்னு சொன்னா இன்னா போடணும் தப்பாது பெரியவங்களுக்கு அதனால அப்பர் சொல்ல அப்பாவே அப்பர் என்று சொன்னால் சொன்னார் உடனே பண்ணுவன்னு அவரும் எழுந்து நின்று வரவேற்றாராம் ஆமா அப்பாவுக்கு அதிகம் செய்யணும் இல்ல அப்பா வந்தாங்கன்னா இது உட்கார்ந்தபடியே வாங்கன்னு கேட்கக்கூடாது எங்க யாரு எழுந்து நின்று வாங்கப்பா வணக்கம் சொல்லணும் அவங்க கையில எதுன்னு வச்சிருந்தாங்கன்னா வாங்கி வச்சிட்டு அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லணும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கடமை அல்லவா அதனால் எழுந்துட்டு வந்து எழுந்தருடன் சிவபாதியா முந்தொழுது சென்றனைய தவமான நெறியணையும் தாதையார் எதிரொழுவார் அவசார்பு கண்டருளி திருத்தோணி வர்த்தருடன் பவபாசம் அறுத்தவர்தம் பாதங்கள் என்னை உற்றார் இவன் இந்த அப்பாவை பார்த்த உடனேயே அந்த அப்பா ஞாபகம் வந்துதான் இது சேர்க்கலா இருக்குதான் தெரியணும் யார் யாருமே தெரியாது இது உடலுக்கு தகுந்த அப்பா இந்த அப்பா வந்த உடனே அன்னைக்கு அழுதமே மூணு வயசுல அப்பா கீழே குளிக்கும் போது அம்மே அப்பா அப்படின்னு அழுதமே அப்பா அந்த அப்பா ஓடி ஓடி வந்த அம்மாவோட வந்து ஞானப்பால் தந்து ஆனடராஜா ஆனராஜு கொஞ்சம் கொடிடா அப்படின்னு ஊட்டினாங்களே என்று அந்த அப்பா ஞாபகம் வந்துக்கான் எனவே உடலப்பாவை கண்டவுடனே உயிரப்பா ஞாபகம் எல்லாம் செய்கிறாருடைய அப்படியே கைவண்ணும் இங்கு கண்டீன் என்று சொல்லு ஞாபகம் வந்தவுடனே என்ன இருந்தாலும் மண்ணில் நல்ல எந்தெடுத்து மனத்தெடுந்த பெருமகிழ்ச்சி உன் நிறைந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்துழுக அன்னரா தமை வினைவி திருப்பதிகம் அருள் செய்தார் தன்னரும் பூஞ்செங்கமலத்தாரன் இந்த தமிழ் விரகர் அருமை அருமை மண்ணில் நல்லவண்ணம் பாடல் இப்பொழுது பாடப்பட்டது எங்கே மதுரையிலே மரத்தில் இருந்தபடி பாடியது நமக்கு இருக்கு முன்னால அடங்கல் முறையில் இருக்கிற பதிப்பு கழுமடம் நினைக்கிறேன் நெல் என்றான் கண்டவெல்லாம் கொல்ல என்றான் ஞானகுரு சிவபோசாரம் அது மாதிரி இப்ப ஐயா கொஞ்சம் நில் என்ற என்கிறார்கள் நில் என்றான் இருந்தும்டந்தும்ப்ட இந்த மண்ணின்ல்ல பாடலை இருக்கிற அடங்கல் முறை பதிப்பிலையோ பன்முறை பதிப்புலையோ என்ன இருக்கும் சீர்காழியில் பாடியதுன்னு தான் இருக்கும் ஏ பாடிய பெருமான் பாடப்பெற்ற பெருமான் சீர்காழி ஆனா இருந்து பாடியிடம் மதுரை அல்லவா அதனால்தான் நான் வரலாற்று முறையின்னு ஒரு பதிப்பு வேணும்னு சொன்னேன் கூட முதல்ல என்னையா இதுக்கு முன்ன அந்த மாதிரி ஒரு பதிவு போடலை அப்படின்னு ராமசுவாமி நீங்க முற்றோதல் பண்ண சொன்னதுனாலதான் இந்த ஞானமே வந்தது எனக்கு உண்மை அந்த சொன்னதுதான் இந்த முற்றோதலை இந்த மாதிரி அமைக்கணும்னு தர்மயாதியை மட்டும் சொல்லிடாவிட்டால் எங்களுக்கு இந்த ஞானம் வந்திருக்காரு ஆமா அவங்கதான் இதை செய்யுது இப்படி செய்யுங்க சொன்னது அரிய நோக்கி சொன்னா முதல் முதல் நம்ம திருச்சியில மூக்க பள்ளிக்கிட்டு சொன்னையான்னு முதல் நடந்த முற்றோதன் இதே மாதிரி அருமையான இதே மாதிரி பாட ஒரே சொல்லு இரண்டாவது நம்முடைய அருமையான இந்த இது இதுக்கப்புறம் ஈரோடு ஈரோடு அப்படி இப்ப சிவகாசி எனவே தமிழகத்தில் நான்கு இடங்கள் நடக்கிறது இந்த மாதிரி முற்றோதல் அந்த முற்றோதலால் தான் இந்த விளைவெல்லாம் வந்தது ஏன் இப்படி ஒரு பதிப்பு இருக்கக்கூடாது வரலாற்று முறை என்று அதனால இப்ப மண்ணில் நல்ல வண்ணம் நம்முடைய பதிப்புல எப்படி இருக்கும் அருமையா கேட்டா மதுரையில் தாம் இருந்த திருமணத்தில் இருந்த பொழுது தன் தந்தையார் வர அது பொழுது அந்த பெருமானின் நினைவுக்கு வர திருவுள்ளம் கொள்ள அது பொழுது அவருடைய பாடல் மண்ணில் நல்ல வண்ணம் என்று மதுரையில் பாடியது என்று ஏன் பெரிய பிராணத்துல இருக்கேப்பா நோக்கிய நோக்கம் தீர்காழி ஆனாலும் ஆனா இருந்து பாடியிடம் மதுரையே அதுவும் திருமடத்தில் தான் என்ற தெரியும் அது எப்பொழுது தன் தந்தையாரை கண்டபொழுது அப்ப எவ்விடத்தில் யாரை கண்டபொழுது எது எப்படி பாண்டது இந்த மாதிரிலாம் எழுதணும் ஈஆர் தீனு ஒண்ணு எழுதணுமே அந்த காலத்துல கிடங்குறி விளக்குன்னு ஒண்ணு அதுக்கு இருபது மார்க் உண்டு அஞ்சு கொடுத்துட்டு நாலு எழுதணும்பாங்க ரொம்ப என்ன எழுதுனா முதல்ல யாருக்கு எப்பொழுது கூடி எழுதணும் அப்புறம் வரைக்கும் விளக்கம் எழுதணும் ஆங்கிலத்திலும் யோகியதையா படிச்சாதான் எழுதலாம் ஏன்னா இது இங்கே யாரு எப்பொழுது என்று விளக்கு எழுதணும்னா இப்ப பார்த்தா யோகிதையா படிச்சா அறிவு வளர்ந்துடும் அறி வளர்ந்தா நாடு வளர்ந்துரும் எடுத்துப்படாதான் இன்னும் என்ன பத்த குடும் எவையானு அஞ்சு எழுது நாங்க திருத்தறவுன்னு எதேனும் மார்க் போடுறோம் இன்னொரு சட்டியும் போடுது சட்டிட்டு வந்துட்டாங்க ஆண்டவன் தான் எனவே மண்ணில் நல்ல என்றெடுத்து மனத்தெடுந்த பெருமகிழ்ச்சி உள் நிறைந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்தொடுக அன்னார்த்தமினவி திருப்பதிகம் அருள் செய்தார் தன்னரும்பும் செங்கமலத்தாரணி என்ற தமிழ் கிரக